அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கல்வி கற்காததால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் கல்வி கற்பதால் வரக்கூடிய நன்மைகளையும் நாம் நன்றாக சிந்தித்திருக்கிறோம் இந்த கல்வி கல்லாமை அதிகாரங்களிலே இந்த கல்லாமை அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம் இப்பொழுது முதல் மூன்று குரல் கற்காதவன் கூட்டங்களிலே பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் என்றார் நாலாவது குரலிலே ஒருவன் கற்றவன் போல பேசினாலும் நன்றாக கற்றவர்களுக்கு உண்மை தெரியும் அவனுடைய கருத்துக்களை அவர்கள் ஆதாரமான கருத்தாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது நாலாவது குரலிலே கற்காதவன் ஒரு சமயம் நன்றாக பேசினாலும் அதை ஆதாரமான ஒரு ஆத்திக்குன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி கருத்தாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் படிக்காத ஒருவன் தன்னை பெருசாக நினைத்து கொண்டு படித்தவங்ககிட்ட பேசினா அவனுடைய இந்த செல்ஃப் இமேஜ்னு சொல்கிறோமே தன்னை பற்றி அவன் நினைத்து கொண்டிருப்பது போய்விடும் அதாவது அறிஞர்களிடையே அறிவில்லாதவர்கள் பேசினால் அறிஞர்களுடைய பெருமை தன்னுடைய சிறுமை தோன்றும் என்று பொருள் ஐந்தாவது குரலிலே ஒரு மனிதனுடைய சிறப்பு கல்வி கற்கவில்லை என்றால் வெளிப்படாது ஆறாவது குரலில் வள்ளுவர் சொன்னார் இவங்கெல்லாம் பேருக்கு தான் இருக்காங்க படிக்காதவர்கள்லாம் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று பெயர் இவங்க வந்து எந்த மரங்களும் விளையாத நிலத்துக்கு சமானம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் ரொம்ப நுண்மையான சிறப்புமிக்க ஆழமான அறிவில்லாதவனுடைய அழகு ஒரு அழகான பொம்மை உயிரில்லாத பொம்மை இருக்கிற மாதிரி அப்படின்னர் அடுத்தது ஆக எட்டாவது குரலில் சொன்னார் படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம் சமூகத்துக்கு கெடுதலை செய்யும் படித்தவனுக்கு வறுமை இருந்தாலும் அது யாருக்கும் கெடுதலை செய்யாது அப்படி சொன்னார் பிறகு எந்த நிலையில் இருந்தாலும் சரி படித்தவன்தான் உயர்ந்தவன் அவன் வந்து சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி தாழ்ந்த நிலையில் வைத்து நினைக்கப்பட்டாலும் சரி கற்றவன்தான் மேலானவன் கற்காதவன் கீழானவன் என்று கல்வியின் அடிப்படையில் தான் ஒருத்தன் அழிவின் அடிப்படையில் தான் உயர்வு தாழ்வு நினைக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் கடைசியாக கற்காதவன் விலங்குக்கு ஒப்பானவன் என்று மிகவும் மனதிலே பதியும்படி சொல்லி கல்வியினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறார் எதிர்மறையிலே கல்வியினுடைய அவசியத்தை உணர்த்தியதாக இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது எனவே கல்வியினுடைய பெருமையை உணர்ந்து இடைவிடாது நாம் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை கற்றுக்கொண்டிருப்போம் கற்றதை மற்றவர்களோடு பகிர்வோம் அதன்படி வாழ்வோம்